कृष्णाय ய தோத்திரவேற்றைக்கணாயீமே भगवान श्री பகவான் தெய்வாசுர சம்பத் விபாகத்தை உபதேசம் பண்ணி அசுர சம்பத்தினுடைய விரிவை சொல்லி அசுர சம்பத் அசுர குணங்கள் எல்லாம் ஒன்றுதான் அதை உபதேசம் பண்ணி அதனுடைய பலனையும் சொன்னார் கடைசியாக நாம் பார்த்த இருபத்தி ஓராவது ஸ்லோகத்தில் சுருக்கமாக அசுர குணத்தை சொன்னார் காமம் குரோதம் லோபம் இதுதான் அத்தனை அசுர குணத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது மகா மூல காரணமாக இருக்கிறது அஜானந்தான் ஆனால் அந்த அக்ஞானத்தினுடைய விளைவில் நமக்கு ஏற்படுற இந்த காமக்ரோத லோபங்கள் தான் நரகத்துக்கு வாசலாகவும் மனசை அழிக்கக்கூடியதாகவும் வாழ்க்கைக்கு பயனில்லாமல் செய்யக்கூடியதாகவும் ஆழ்கிவிடுகிறது அப்படின்னு நேற்றைக்கு பார்த்தோம் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் அதுலேருந்து விடுபடணுங்கிறத சொல்றார் ஹே கௌந்தேய அர்ஜுனா ஏதைஹி தமோத்வாரை ஹி த்ரிபிஹி நரகாங்கிறது கடைசியில் இருக்கு நரகான்னா மனிதனானவன் என்ன பண்ணணும் ஏதைஹி திரிபிஹி தமோத்வாரை அப்படி படிக்கணும் மனிதனானவன் மனித உடம்பிலே வாழ்கின்ற உயிரானது அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் உயிர்களாகிய நாம் தற்காலிகமாக இந்த மனித உடலிலே வாழ்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை மறக்கவே கூடாது நரகத்துக்கு வாயிலாக விளங்கக்கூடிய இந்த மூன்றிலிருந்து விமுக்தகா எந்த மனிதன் இந்த நரகத்துக்கு வாயிலாக விளங்குகின்ற இந்த மூன்றிலிருந்து விடுபடுகிறானோ தெய்வ குணங்களால் அசுர குணங்களை வெற்றி கொள்ளணும் அதுதான் இங்கே உபாயம் நல்ல குணங்களை வளர்த்து தீய குணங்கள்லேருந்து விடுபடணும் நல்லதை பண்ணிக்கொண்டே இருந்தால் தீயது தானாக விலகி போயிடும் ஆக நாம் தீயதை விலக்கிறதுல கவனம் செலுத்த வேண்டியதில்லை உயர்ந்த உயர்ந்த வாழ்க்கையை நாம் கடைபிடிக்கணும் இப்போ மருத்துவர்கள்லாம் கூட சொல்கிறாங்க பாருங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்கோ உங்களுடைய உடல் நல்லா இருக்கணும்னா வாழ்க்கை முறையை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார்கள் வாழ்க்கை முறையை மாற்றுனா நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வழியில் காலையிலேருந்து இரவு வரைக்கும் வாழ்ந்தாலே சரியாக போயிடும் அதுக்கு மனசு வைக்கணும் ஆக இந்த வாழ்க்கையினுடைய சிறப்பை உணர்ந்தாதான் அப்படி செய்வோம் அதை கவனமாக அதை கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்கணும் இல்லைன்னா நமக்கும் கெடுதல் நாட்டுக்கும் கெடுதல் ஆக இதிலேருந்து விடுபட்டு ஆத்மனா ஸ்ரேயா ஆச்சரதி தன்னுடையேமம் உண்மையான ஸ்ரேயான்னு சொன்னால் மனசாந்தி ஆனந்தம் எப்போவுமே நம்ம பாதுகாப்பாக இருக்கிற ஒரு உணர்வு இதெல்லாம் இதை கடைபிடிச்சாதான் வரும் நமக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு சக்தி நம்மை பாதுகாக்கிறது என்பதை நாம் நன்றாக உணர்வோம் நாம் முறையாக வாழ்ந்தால் ஒரு மாபெரும் சக்தி நமக்கு துணை நம்மை பாதுகாக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக உணர்வோம் அதுல சந்தேகம் கிடையாது ஆக இதுல விடுபட்டு ஆத்மனஹா ஸ்ரேயா ஆச்சரதி வேதங்கள்ல எது ஸ்ரேயஸ் எது நல்ல மார்க்கம் என்று சொல்லி இருக்கிறதோ அதை கடைபிடித்தால் கடைபிடிக்கிறான்னு இருக்கு ஆத்மனஹா ஸ்ரேய ஆச்சரதி எந்த மனிதன் இவைகளிலிருந்து விடுபட்டு தனக்கும் சமூகத்துக்கும் அது நம்மள சேர்த்துக்கலாம் தனக்கும் சமூகத்துக்கும் நன்மையை கொடுக்கிறதோ அதை கடைபிடிக்கிறானோ அதனால என்ன ஆகிறதுனா தத்தகா பராம்கத்திம் யாதி இவ்வுலகத்திலும் இனி பிறப்பு இருக்குமானால் அடுத்த உடம்பிலும் அல்லது பிறப்பற்ற நிலையையும் பராம்கத்தின்னா மோட்சம் தான் அர்த்தம் பராம்கத்திம் இங்கேயே இந்த மனித உடலிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதேயே அவன் மேலான கதியை மோக்ஷத்தை அடைகிறான் உயர்ந்த நன்மையை அடைகிறான் என்பது இந்த சுலோகத்தினுடைய அர்த்தம் தமோத்வாரைகி அப்படின்னா துக்க மோகாத்மகசிய துவாரைகி துன்பம் குழப்பம் மயக்கம் இவைகளெல்லாம் உண்டு பண்ணக்கூடிய இந்த காமக்ரோதலோபங்கள் அப்படின்னு அர்த்தம் ஸ்ரேய்சுன்னு சொன்னால் கடவுளை வழிபடுறது ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது நல்லவர்களோடு சேர்ந்து வாழ்கிறது இதெல்லாம் தான் ஸ்ரேயஸுன்னு அர்த்தம் மோட்சமே கிடைக்கும்னு சொல்கிற போது இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லவா வேண்டும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆதிசங்கரர் சொல்லுகிறார் மோக்ஷமப்பி பிராப்பணத்தீங்கிறார் அப்போ மோக்ஷமும் கிடைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உலக வாழ்க்கையில் வேண்டியதும் கிடைக்கும்னு அர்த்தம் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அறத்தை கடைப்பிடிச்சா சிறப்பு ஈனும் மோக்ம் கிடைக்கும்னு அர்த்தம் செல்வமும் ஈனும் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான செல்வமும் கிடைக்கும்னு அர்த்தம் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் உங்கு ஆக்கம் எவனோ ஈர்க்கும்பார் திருவள்ளுவர் அதுமாரி மாதிரி மோட்சமும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா. வேறு என்ன சொல்லணும் எல்லாமே கிடைக்கும்ங்கிறது அதில் அண்டர்ஸ்டுட் அதில் உள்ள புதைந்து இருக்கிறது அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை நாளைக்கு படிப்போம் இந்த அளவில் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பூர்த்தி பண்ணுறேன் ஏ தைர் விமுக்தேய தமோத்வாரை பிர்ணர ஆச்சரத்யாத்மனஸ்ரேய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 உங்கள் பெயரையும் வசிக்கும் ஓர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் ஹரிவோ